அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் தெரிதல் வல்லாரகத்து கஷடரச் சொல் தெரிதல் வல்லாரகத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் பேச்சின் திறமை பேச்சின் திறனை குற்றமில்லாமல் அறியவல்ல அறிஞர்களுடைய சபையிலே பேசினால் கற்றறிந்தவர்களுடைய கல்வி அறிவு நன்றாக விளக்கத்தை தெளிவை அடையும் நல்ல அறிஞர்களுடைய நடுவிலே பேசினால் பேசுவோரின் அறிவு திறன் கேட்பாருக்கு நன்கு தெரியும் படிப்பு அறிவு இல்லாதவரின் நடுவே அறிவு உள்ள பேச்சை பேசினால் அறிவு திறன் எவ்வாறு கேட்பாருக்கு தெரியும் இன்றைய தொலைக்காட்சி விவாதங்களிலே இதை நாம் நன்றாகவே பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த குரலுக்கு விளக்கமாகவே பல அம்சங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் அறிஞர்களுடைய அவையிலே அறிவுள்ளவர்கள் பேசினால் அவர்களின் அறிவும் மேலும் வளரும் தாங்கள் பேசிய பேச்சில் இருக்கும் குற்றம் குறைகளை தெரிந்து கொண்டு தங்களை நன்கு பண்படுத்தி கொள்ள வாய்ப்பு உண்டாகும் என்ற பொருளும் இதில் அடங்கியிருக்கிறது தன் அருமை அறிவார் முன்னர் ஒரு பொருள் பெருமை பெறும் அப்படி அல்லாமல் தன்னுடைய அருமை அறியாதவர்கள் முன்னால் எதற்கும் மதிப்பு இருக்காது வைரத்தினுடைய அருமையை வைரத்தை பற்றி அறிபவர்கள் முன்னால்தான் அதற்கு சிறப்பு வைரத்தை பற்றிய அறிவே இல்லாதவர்களுக்கு முன்னால் சிறப்பு இருக்காது அதுபோல தன்னுடைய அறிவு திறமையை அறிகின்றவர்கள் முன்னால்தான் சிறப்பு ஏற்படும் ஒருவனுடைய அறிவு திறமையை அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு அவர்கள் முன்னிலையில் பேசினால் சிறப்பை தராது கற்றறிந்த ஒருவன் குற்றமற்ற சான்றோர் முன் தான் கற்றவற்றை எடுத்து கூறினால் அவர்கள் அதனை சிறப்பித்து கொண்டாடுவர் ஆகையால் அவன் சிறந்த புகழை பெறுவான் மேற்கூறிய உதாரணங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உண்மைகள் நன்கு நமக்கு விளங்கிவிடும் பழமொழி நாநூறு என்கின்ற நூலிலே முன்னூற்றி ஓராவது பாடல் இவ்வாறு சொல்கிறது புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பின் கால் இதனுடைய பொருள் நலமிக்க பூம்புணல் ஊற நன்மைகள் மிகுதியாக உடைய அழகிய நீர்வளம் மிக்க ஊருக்கு உரியவனே ஒரு அரசனை பார்த்து சொல்வது பாம்பின்கால் பாம்பரியும் பாம்பின் கால்களை அதற்கு இனமான பாம்புகளே அறியும் திறம் உடையன புலமிக்கவரை புலமை அறிதல் அறிவுத்திறத்தால் மிக்கவர்களுடைய அறிவின் செழுமையை அறிந்து கொள்ளுதல் புலமிக்கவர்க்கே புலனாம் அவரை போன்ற அறிவால் மிகுந்தவர்க்கே இயலுவதாகும் பொதுமக்களுக்கு ஆகாதே அறிவு சிறப்பில்லாத சாதாரண மக்களால் அவருடைய சிறப்பை அறிந்து கொள்ள முடியாது இனி பதவுரை பார்க்கலாம் கஷடர குறையொன்றும் இல்லாதவாறு சொற்றறிதல் சொற்களை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லாரகத்து வல்லமை உள்ளவர் சபையினில் சொல்லும்போது கற்று பல நூல்களையும் கற்று அறிந்தார் அந்நூல்களின் பலனையும் அறிந்தவருடைய கல்வி கல்வியானது விளங்கும் அனைவருக்கும் நன்கு விளங்கித் தோன்றும் குறையொன்றும் இல்லாதவாறு சொற்களை ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லமை உள்ளவர் சபையினில் சொல்லும்போது பல நூல்களையும் கற்று அந்நூல்களின் பலனையும் அறிந்தவருடைய அக்கல்வியானது அனைவருக்கும் நன்கு விளங்கி தோன்றும் மற்றொரு பொருளையும் பார்த்தோம் அத்தகைய சபையில் பேசும் பொழுதுதான் நம்முடைய சொற்களில் குறைபாடுகள் இருக்குமானால் அவையோர் சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொண்டு செம்மைப்படுத்திக் கொள்ளவும் இயலும் என்கின்ற கருத்தும் இதில் அடங்கியிருக்கிறது கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கஷடரச் சொல் தெரிதல் வல்லார் அகத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் வேத புடி